வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம் அனைவருக்கும் நாவடக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று அது ஏதோ சான்றோர்களுக்கோ அல்லது சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுக்கோ தேவைப்படக்கூடிய ஒரு தகுதி என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமான ஒரு குணம் இந்த நாவினை அடக்கி பேசுவதாகும் ஒரு வகையில் நாவினை அடக்கி பேசுவது என்பது கூட ஒரு கலைதான் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் முடிந்தவரை பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா அவர்கள் பேசும் பொழுது தெரியாமல் கூட தீய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடும் என்ற ஐயத்தில்தான் முன்பெல்லாம் இது போன்ற சான்றவர்கள் பேசுவதை தவிர்த்து வந்தனர் ஆனால் காலப்போக்கில் முனிவர்களும் ஞானிகளும் பேசத் ஆனால் தாங்கள் பேசினாலும் கூட தீய வார்த்தைகளை ஒரு பயன்படுத்த முயற்சி செய்ய மாட்டார்கள் அவ்வாறு முயற்சிக்கும் பொழுது அந்த தீய வார்த்தைகளை கூறியதன் விளைவாக ஏற்படக்கூடிய பின்விளைவை உணர்ந்து அதற்கேற்ப தீர்வுகளையும் சென்றனர் உலகத் தலைவர்களுள் பலரும் பேசுவதில் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் இந்திய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு எல்லோரும் காந்தியை கண்டு பயப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா காந்தியடிகள் பேசிய வார்த்தை ஒருபொழுதும் ஆங்கிலேயரை எதிர்த்து கடுமையான பயன்படுத்தியதே இல்லை ஆனாலும் கூட அவர் பயன்படுத்திய சொற்களால் ஆங்கிலேயர்கள் மிகவும் வருத்தப்பட்ட ஏன் அவ்வாறு வருத்தப்பட்டனர் என்றால் நாம் இந்த மனிதருக்கும் அல்லது இந்த மக்களுக்கும் எவ்வளவு தீமை செய்கிறோம் ஆனால் பேசும் எவ்வளவு மரியாதையாக எவ்வளவு நேர்த்தியாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் ஆங்கிலேயர்கள் நினைத்து வருந்தினர் காந்தி மட்டுமல்ல அக்காலத்தில் இந்திய சுதந்திரத்திற்கு போராடிய எல்லா தலைவர்களுமே தங்களுடைய பேச்சில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் ஒருபொழுதும் ஆங்கிலேயரை அவமரியாதையாக பேசியது இல்லை ஆங்கிலேயரை பேசிய பேச்சிலேயே ஆங்கிலேயரை மயக்கி வைத்திருந்தனர் சுதந்திரத்திற்கு பிறகும் பல தலைவர்களிடம் அந்த தகுதி இருந்து கொண்டேதான் இருந்தது அது திரு கக்கன் தொடங்கி காமராஜர் ஐயா வழியாக ஜீவானந்தம் வரை அந்த நாவடக்கம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருந்தது இப்பொழுதும் பல தலைவர்கள் பேசும் பொழுது மிக நேர்த்தியான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் கண்ணால் காண முடியும் ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது அவர்கள் ஒழுக்கம் சார்ந்த விஷயம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஒருவேளை தீய சொற்களை பயன்படுத்தினால் நம்முடைய ஒழுக்கத்திற்கே இழுக்காகிவிடும் என்று கருதுவதால் ஒரு பொழுதும் தீய அவர்கள் முயற்சிப்பதே இல்லை இதை வலியுறுத்தும் வள்ளுவர் ஒழுக்கத்தோடு இருப்பவர்கள் யாரும் ஒரு தீய வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் தீய வார்த்தைகள் என்பது அவர்களுக்கு பொருந்தாத ஒன்று என்று கூறுகிறார் ஆகையால் நாமும் நாம் ஒழுக்கத்தோடு இருப்பவராக கருதுவோமானால் அல்லது நாம் ஒழுக்கத்தோடு இருக்க நினைப்போமானால் ஒருபொழுதும் தீய வார்த்தைகளை பயன்படுத்த முயற்சிக்க கூடாது அவ்வாறு முயற்சித்தோமானால் நிச்சயமாக நாம் ஒழுக்கம் தவறியவர்கள் என்றே கருதப்படும் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்க முடிமை குரல் முப்பத்தி ஒன்பது ஒழுக்கம் உடையவர் பொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சுழல் மீண்டும் குரல் ஒழுக்கம் உடையவர் பொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சுழல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி